कृष्णाय इच्छा भारत सर्वभूतानि सम्मोहं நம परंतप சேயி பரந்த விஜானஸ்வத்த ஏன் அறிந்து கொள்ள முடியலை அப்படிங்கிறதுக்கு காரணத்தை இங்கே உபதேசம் பண்ணுறார் பகவான் அதாவது நமக்கு மேலே ஒரு மாபெரும் நாம் பொதுவாக ஆன்மீக வாழ்க்கையில் எதுவுமே மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக இல்லைங்கிறது தான் விஜானம் அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நமக்கு தன்னுணர்வோ இந்த தன்னுணர்வுனால ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளோ இருக்காது ஆனால் இதுக்கு எது தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே பகவான் சொல்கிறார் அதாவது விஜானத்தை பெறுவதற்கு தடையாக இருப்பது என்ன விஞ்ஞானம்னால் இங்கே பிரம்மைவ சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மம் உண்மை உண்மைதான் பிரம்மமாக இருக்கிறது அந்த உண்மை என்கிற சத் அதை உணர வேண்டும் அதை ஆத்மாவாக உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு என்ன தடையாக இருக்குது பகவான் இங்கே சொல்கிறார் ஹே பாரத ஹே பரந்தபரதவம்சத்தில் வந்தவனே எதிரிகளையெல்லாம் வாட்டக்கூடிய வல்லமை படைத்தவனே சர்வபூதி எல்லா சரீரத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் குறிப்பாக மனிதர்களுக்கு அதிகமாக இருக்குது இச்சாத்வேஷ சமுத்தேனத் துவந்தமோகேன சர்கே சமோகம் யாந்தி சர்க்கேன்னா போதே இந்த படைப்பிலையே இப்படி தான் இருக்குது எல்லோருக்கும் இந்த இச்சாத்வேஷம் இச்சான்னா விருப்பு துவேஷம்னா வெறுப்பு இந்த வாழ்க்கையில் பிடித்தது பிடிக்காதுன்னு எல்லோருக்கும் இயல்பாக இருக்குது சில பேருக்கு கெடுதலெல்லாம் நல்லதாக தெரிகிறது நல்லதெல்லாம் கெடுதலாக தெரிகிறது காலப்போக்கில் பக்குவம் வந்ததுன்னா நல்லதில் விருப்பம் இருக்குது தீயதில் வெறுப்பு ஏற்படுகிறது ஆனால் இந்த ரெண்டும்தான் நமக்கு இந்த உண்மையை உணரவிடாமல் பண்ணுகிறது அப்படிங்கிறார் துவந்த மோகேனா துவந்தம்னா இருமைகள் அந்த இருமைகள்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில் இன்பமும் உண்மை இல்லை துன்பமும் உண்மை இல்லை இந்த அந்தந்த நேரத்துக்கு அதை உண்மைன்னு நினச்சிட்டு நாம் சந்தோஷப்படுறதும் துன்பப்படுறதும் தான் துவந்த மோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த சமயத்தில் நமக்கு என்ன ஏற்படுகிறதுனா இன்பத்தில் விருப்பம் துன்பத்தில் வெறுப்பும் இருக்குது அது இயல்பாக இருக்குது அதைத்தான் அடிக்கடி சாஸ்திரத்தில் பார்க்குறோம் நாம் கடவுளே வந்து விருப்பு வெறுப்பை அடக்கி ஆள்பவர் வேண்டுதல் வேண்டாமை இலான் ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாரான் குஷோஜ்வலா அப்படின்னு அம்பால் பூஜை பண்ணுறோம் லலிதாசாஸ்திரநாமத்தில் அதாவது வெறுப்பு வெறுப்பு இவைகளை அடக்கி ஆளுகிறாள் பாஷம் வந்து விருப்பை காட்டுகிறது அங்குஷம் வந்து வெறுப்பை காட்டுகிறது அவ்விருப்பு வெறுப்பு இரண்டையும் இறைவன் வென்றிருக்கிறார் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோயினார் திருவள்ளுவர் காமம்னு சொன்னா விருப்பு வெகுளினா வெறுப்பு மயக்கம்னா அறியாமை மோகம் அதனால தான் இந்த மயக்கம் அதிகமாகிறதுங்கிறார் இந்த வாழ்க்கை உண்மைங்கிறதுனால நமக்கு விருப்ப வெறுப்பு ஏற்படுகிறது விருப்ப வெறுப்பு ஏற்படுறதுனால இந்த உண்மை தன்மையும் அதிகரிக்கிறது திரும்ப திரும்ப விருப்பு வெறுப்பு சின்ன இதில் வயசுலேருந்து கடைசி வரைக்கும் ஏகப்பட்ட விருப்பு வெறுப்புகள் பிறருடைய விருப்ப வெறுப்புகளை நம்மளாலே ஏற்றுக்கொள்ள முடியல நம்முடைய விருப்ப வெறுப்புகளை பிறரால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால தான் எல்லாரும் தவிக்கிறோம் வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து ஆனால் இந்த விருப்ப வெறுப்புகளுக்கு ஒரு இருப்பு அதாவது அதுக்கு ஒரு சத்தா அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு ரியாலிட்டி கொடுக்க மாட்டோம் அதை தான் இங்கே சொல்கிறார் அவர் சம்மோகம் சம்மோகம்னால் அதனால் ரொம்ப டீப்பாக போயிடுறது என்ன சொன்னாலும் எத்தனை பேர் எடுத்து உபதேசம் பண்ணாலும் புரிய மாட்டேங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக மனசு அந்த ஆழத்துக்கு போய்விட்டது சப்கான்ஷியஸ் லெவலில் லைஃப் ஈஸ் ஃப்ரியல் இந்த வாழ்க்கை அனுபவித்ததும் உண்மை அனுபவிக்கிறதும் உண்மை அனுபவிக்க போகிறதும் உண்மை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஊறி போயிருக்கு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா நிலையாமையை பற்றி சிந்தித்து பார்த்தா இந்த மோகம் இருக்காது அதனால தான் பாரதியார் பாடினார் மோகத்தை கொன்று விடுன்னு ஆக இந்த இடத்துல பகவான் என்ன விஷயம் சொல்றாருன்னா விஜயானத்தை ஞானத்து கூட சொல்லலாம் விஜயான ஸ்வரூபத்தை அறியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த உலக வாழ்க்கையில் மயங்கி விருப்பு வெறுப்புகளுக்கு ஆர்ப்பட்டு தான் காரணம்ங்கிறார் ஆக சர்க்கேவ இந்த புழக்கிற போதேயே சம்மோகம் யாந்தி ரொம்ப மோகம்ங்கிற வார்த்தைக்கு மயக்கம் அறியாமையினால் விளைந்த மருள் திருவள்ளுவர் ஆக சமூகம்னா ஆழ்ந்த மயக்கம் மயக்கம்னா உண்மைங்கிற எண்ணம் எவ்வளவு பாடம் சொன்னாலும் பெரியவங்க சொன்னாலும் மனசில் அது வாங்கிக்கிறது இல்லை அதை அடைந்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த உண்மை தெரியலேங்கிறார் அப்போ இதை நீக்கிறதுக்கு என்ன வழி அதை நாளைக்கு ஸ்லோகத்தில் நாம் பார்க்க போகிறோம் இச்சாத்வேஷமுத்தேன துவந்தோகேன பாரத